எட்டு படிக்கிற தமினஸ்ம்தியசதப்ப ோம்னஸ் <laughs> சேம சத்து வேறு ஆகாசம் வேறு அப்படின்னு பிரிக்கிறோம் பிரிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா ஒன்று உண்மையாக இருக்குது ஒன்று பொய்யா இருக்குது அப்போ பொய்யை நிரூபிக்கணும்னா அது வேறு இது வேறுன்னு பிரித்தாத்தேன் ரெண்டு பேர் இருந்தால் பிரித்தாத்தேன் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவனு சொல்ல முடியும் அதுக்காக பிரித்தாச்சு ஏன்னா ஏன் எப்படி பிரிக்கிறோம் இருக்கிறதுங்கிறது தொடருது ரெண்டும் ஒன்றாக இருந்தால் ரெண்டுமே தொடரணும் ரெண்டும் தொடரலை அடுத்து வாயுவில் வரல எல்லாத்துலையும் இருக்கிறதுங்கிறத தொடர்ந்து வருது இன்னொன்று வர்றதில்ல அதனால் இருக்கிறது என்பது வேறு அந்த ஆகாசம் என்பது வேறுன்னு சொல்லிட்டார் இங்கே அது ஏன் அப்படி இருக்குது அந்த பிரித்தத உடனே என்ன சொல்கிறார்னு சொன்னால் சத்வஸ்துதான் தர்மியாக இருக்கிறது அதுதான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு ஆகாசத்திற்கு தர்மியாக இருக்க தன்மை இல்லை தர்மமாக இருக்க தன்மை தான் இருக்குது இதான் ஆகாசத்தை சத்து இருந்து அறிவினால பிரிச்சம்னு சொன்னால் ஆகாசத்தின் சொருபம் என்ன இருக்குன்னு நீ சொல்லுப்பான்னு கேட்குறார் ஒரு பூர்வ பட்சியை பார்த்து அந்த ஆகாசத்துக்கு உண்மையிலே ஒன்றுமே இல்லை அங்கே அதை நிரூபணம் பண்ண போகிறார் அது பொய்யாத்தே இருக்கு உண்மையாக இல்லைன்னு அதனுடைய உண்மையான சொருபம் என்னன்னு கேட்பார் கேட்டு அதுக்கு ஒரு பதில் நாம் சித்தாந்தப்படி ஒரு பதில் இருக்கு பூர்வபக்ஷி நம்மளுக்கு எதிராக வாதாடுறவன்ட்ட அவன் என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம் ஆகாசம் இருக்குன்னு உண்மையே உண்மையாக இருக்குங்கிறதுக்கு நான் என்ன காரணம் சொல்கிறான்னு பார்த்துட்டு அவன் வழியில் போய் அது உண்மையிலே இல்லைன்னு நிறுவனம் பண்ண போகிறார் இதுதான் இந்த சுலோகத்தில் வரப்போகுது இங்கே என்ன சொல்கிறாருன்னா தர்மி ஆகாசம் கிடையாது சத்பிரமணன் தர்மி தர்மின்னா ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தர்மம் வந்து போகிறது ஆகாசம் தர்மமாக இருக்குது இப்படி பிரிச்சிட்டோம்னு சொன்னால் ஆகாசத்துக்கு உண்மையான சொருபம் என்னன்னு நீ சொல்லுன்னு கேள்வி கேட்குறாரு அதுக்கு பதிலாக வரப்போது அடுத்த சுலோகத்துலேருந்து வருது இதில் ஆகாசத்தின் சொருபம் என்னன்னு கேள்வி கேட்டு நிற்கிறார் நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப விரிவாக விளக்குறாரு இது உள்ள பார்க்கலாம் அதாவது சத்பிரம்மன் தர்மி அது தொடர்ந்து இருக்கும் ஆகாசம் தர்மம் தொடர்வது இல்லை உடல் தர்மி கை காலால்லாம் தர்மமாக இருக்குது இந்த கை காலாம் கைங்கிறது இது இதோட முடிஞ்சுக்கிறது உடனே உடம்பு ஊராக இருக்குது முழுசாக வியாபிச்சிருக்கிறது உடல் கைக்கால்லாம் அந்தந்த ஏரியாவில் மட்டும்தான் வியாபிச்சிருக்கு இப்போ அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் கூட மகாபாகுன்னு சொல்லும் நீண்ட கைகளை உடையவன்பா நீண்ட கைங்கிறது எதோடு இருக்குது இதோட முடிஞ்சு போகுது உடம்பு பூரை வியாபிக்கிறது இல்லை தர்மம் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும் தர்மங்கிறது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும் இந்த இலை கிளை காய் கனி மரம்லாம் சொல்கிறோம் மரங்கிறது எல்லாம் எல்லாம் சேர்ந்து மரம் ஆனால் இலைனா ஒரு பகுதியில் வியாபிச்சிருக்கும் அப்படி தர்மங்கிறது ஒரு பகுதியில் இருக்கும் தர்மிங்கிறது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும் ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறது நீர் இருக்கிறது மண் இருக்கிறது பரி இந்த இருக்க இருக்கிறது இருக்கிறது என்பது எல்லாவற்றிலும் தொடர்ந்து வருகிறது மற்றவை தொடர்வது அதோடு முடிஞ்சு போகிறது ஆகாசம் வாயில் வாயு ஆகாசத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் அதோடு முடிஞ்ச போகுது ஆனால் இருக்கிறது என்பது எல்லா இடத்துல தொடர்ச்சியாக வருதுங்கிறார் பிறகு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு எல்லாத்துலையும் இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லைன்னு சில இடத்துல சொல்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறான் சில இடங்களில் இல்லைன்னு சொல்லுவான் இப்போ இந்த இடத்துல இடம் இல்லைன்னு சொல்வோம் இங்கே இருக்கிறங்கிற வார்த்தையே வரலையே இங்கே இடம் இல்லை இடம் இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த இடத்துல பூரா சேர் போட்டு ஆள் உட்காந்தாச்சு முழுசா இங்கே ஒரு இடம் கூட இல்லைன்னு என்ன அர்த்தம் அதுக்கு அங்கே வேற ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் அதான்னு அர்த்தம் ஒரு பெட்டியில் இருக்கிறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெட்டியில் வந்து நிறைய அடுக்கி வச்சுட்டிங்க துணி எல்லாம் இதையும் சேர்த்து வைன்னு வீட்டில் கொடுக்குறாங்க வீட்டுக்காரமாக கொடுக்குறாங்க பெட்டியில் இடமே இல்லை அப்படிங்கிறோம் அப்போ அங்கே இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோமா இல்லையா எல்லாத்துலையும் இருக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இங்கே இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேமே நாங்கள் இல்லைன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அங்கே ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் அங்கே இடம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அங்கே ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் ஆகுது கிணத்துல நீர் இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ கிணறு இருக்குது அங்கே ஸ்பேஸ் இருக்குது அங்கே ஆகாசம் இருக்குது தண்ணி இல்லைன்னு சொன்னால் மற்ற ஸ்பேஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒன்று இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதோ ஒன்று அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தமாகிடுது அப்போ அங்கேயும் இருக்கிறது என்ற ஒரு பொருள் இருக்குங்க அந்த அர்த்தத்தோடு நம்ம சொல்கிறமே சொல்கிறேன் இல்லையுன்னு இல்லை அங்கே ஒன்றுமே இல்லைன்னா அங்கே இடம் இருக்கிறதுன்னு அர்த்தம் அங்கே ஒன்றுமே இல்லைன்னா இடம் இருக்கிறதுன்னு அர்த்தம் இடமே இல்லைன்னா வேறு ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் அப்படித்தானே ஒன்றுமே இல்லைன்னா அங்கே இடம் இருக்குது இடமே இல்லைன்னா வேறு ஏதோ இருக்குது அப்போ இருக்கிறது என்ற அர்த்தம் வந்து நம்மகிட்ட போகிறதே கிடையாது அது எல்லாத்துலையும் இருக்கு அதுதான் தர் தர்மி ஆகாசம் என்பது தர்மம் இங்கே ஆகாசத்தையும் சத்தையும் அறிவினால் பிரித்து இப்படி புரிஞ்சுக்கிறேன்னுங்கிறாரு அறிவினாலதே பிரிக்கிறோம் அரிசியும் கல்லியும் பிரிக்கிறது வந்து ஸ்தூலமாக பிரிப்போம் இங்கே வந்து அறிவினாலதான் நம்ம பிரிக்க முடியும் மண்ணு பானை இருக்குது மண்ணையும் பானையும் பிரிங்கன்னா எப்படி பிரிப்போம் ஸ்தூலமாக பிரிக்க முடியாது பானைங்கிறது மண்ணில் வந்து போ பானை உடைஞ்சாலும் மண் அறிவு இருக்கும் அப்போ மண் வேற பானைங்கிறது வந்து போகிறதுங்கிற புத்தி இருக்கும் இப்போ சினிமாவில் ஒரு நடிகர் நடிக்கிறார் இப்போ சிவாஜி கணேசன் அந்த காலத்தில் பெரிய நடிகர் தான் நவராத்திரி படத்தில் ஒம்பது வேஷத்தில் வந்தார் அதில் இருக்கக்கூடிய சிவாஜி அதையும் பிரிக்க எப்படி பிரிப்பான் அவர் வந்து எல்லா வேஷத்துலையும் இருக்கிறார் ஆனால் அந்த ஒரு வேஷம் இன்னொரு வேஷத்துக்கு வர்றதில்ல ஒரு படத்தில் நடிக்கிற வேஷம் இன்னொரு படத்துக்கு வர்றதில்ல ஆனால் சிவாஜிங்கிறது தொடர்ச்சியாக எல்லாத்துலேயும் இருக்கும் வேஷம் வேற அவர் வேற பிரிக்கிற மாதிரி அவர் தர்மி அந்த தர்மம் எல்லாத்திலும் போடுவோம் உண்மையான தன்மை என்ன அந்த சொல்லு சொல்லி இவரே கேள்வி சரியான பதில் சொல்லணும்னா ஆகாசம் அப்போ அது எப்படி இருக்கு சொல்லு பிரிச்சாச்சு ஆகாசம் வேறு அது வேறு ஆகாசம் உண்மையிலே எப்படி இருக்குன்னு கேட்டால் சரியான பதில் சொல்லணும்னா மித்தியா காட்சிக்கு இருக்கு உண்மையிலே இல்லை இது சரியான பதில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அது ரொம்ப ரசனையாக கேட்க முடியாது தூக்கம்தான் வரும் ஒரே வார்த்தையில் மித்தியான்னு சொல்லிவிட்டு இப்போயே தூக்கம் வருது பிறகு இதில் வந்து சும்மா அது மித்தியான்னு சொல்லிவிட்டு தூக்கம் வந்துடும் எல்லாத்துக்கும் அதனால் பூரபக்ஷி என்ன சொல்கிறான்னு பார்த்து அவை போய் அது இல்லைங்கிற நிறுவனம் பண்ணுறதுக்கு அடுத்த சுலோகத்தில் ஆரம்பிக்கிறார் இங்கே ஆகாசத்தினுடைய பிரிச்சாச்சு பிரித்த பிறகு அதனுடைய உண்மை சொரூபம் என்ன பானை மண் ரெண்டேன்னு அறிவுனால பிரிச்சுட்டேன் பானைங்கிறது வந்துருக்கு மண்ணுங்கிறது ஆக அறிவுனால பிரிச்சுக்கிறோம் ஆனால் உண்மையில பிரிக்க முடியாது இப்போ பானையினுடைய சொரூபம் என்னன்னு கேட்டால் அது மித்தியா இப்போ இருக்கு மொபைல்ல வந்துருக்கு திரும்பி இல்லாமல் போயிடும் இது ஒரே பதிலில் முடிஞ்சு போயிடும் இங்கே கொஞ்சம் விசாரம் பண்ணி அது வந்து மித்தியா அப்படிங்கிறத நிருபண்ணம் பண்ண போகிறார் அதை அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் அவ்வளோதான் அர்த்தம் இதை விஷயம் இதை பார்த்துடலாம் அறுபத்தி அர்த்தம் பார்த்துடலாம் சத்வஸ்து சத்வஸ்து அதிக விருத்தித்வாத் தர்மி அதை பிரிக்கணும் அதிக விருத்தித்வாத் சத்வஸ்து அதிக விருத்தித்வா தர்மி அதிக விருத்தித்வார்த்துனா அதிகமாக வியாபிக்கின்ற தன்மை அதிகமாக வியாபிக்கின்ற காரணத்தினால் சத்வஸ்து சத்துவஸ்து தான் தர்மி தர்மங்கிறது எல்லா இடத்துல இருக்கும் ரொம்ப எல்லா இடத்துலையும் இருக்கிறது இருக்கிறது என்பது வருவதனால் அதுதான் தர்மி அடுத்த வார்த்தை வியோம் நஸ்து தர்மதா வியோம் நஸ்துன்னு ஆகாசத்திற்கு தர்மதா தர்மமாக இருக்கின்ற தன்மை உண்டு தர்மம் எப்பயுமே தொடராது தர்மிதான் தொடரும் தர்மதான் அப்படி ரெண்டாவது வரி தீயா சதக பிரிதாரே தீயா தியா தியா சதக பிரதக்காரே தீயான்னா அறிவின் துணை கொண்டு அறிவு அறிவின் துணை கொண்டு சதக சத்திலிருந்து ஆகாசத்தை சேர்த்துக்கிறேன் சத்திலிருந்து ஆகாசத்தை பிரதக்காரே பிரதக்காரேன்னா நாம் பிரிக்கும் பொழுது புரூஹி வியோம கிமாத்மகம் வியோமன்னா ஆகாசத்தின் கிமாத்மகம் ஆத்மகம் கிம் கிம் ஆத்மகம் ஸ்வரூபம் என்ன அறிவின் துணை கொண்டு சத்திலிருந்து ஆகாசத்தை பிரித்தால் ஆகாசத்தினுடைய தன்மை என்ன அதனுடைய சுரூபம் என்ன புரூகி நீ சொல் அப்படிங்கிறார் ஆகாசத்தினுடைய உண்மையான தன்மையை பற்றி சொல்லுப்பாங்கிறார் நாம் ஏற்கனவே ஆகாசத்துக்கு ஒரு சொரு சொல்லியிருக்கோம் இடம் கொடுத்தல் இன்னொன்று சப்தம் சொல்லியிருக்கோம் நம்ம அவள் என்ன சொல்ல போகிறான் அதவே சொல்லி இதே செருவுன்னு சொல்ல போகிறான் நாங்கள் சொன்னதிலே அது மித்தியாங்கிற அர்த்தம் இருக்குதுன்னு இவர் நிரூபிக்க போகிறார் இடம் கொடுத்தல் அதுக்கு சப்தம்ங்கிறதுக்கு பார்த்திங்களா இதை வச்சே அது மித்தியான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் அவ என்ன சொன்ன அதை வச்சு அதே அந்த சொர்வம்னு சொல்ல போகிறான் பூர்வபட்சி நம்மளுக்கு எதிராக சொல்கிறவன் நீங்கள் சொன்னீங்கல்ல ஆகாசத்தின் சொருபம் என்னென்னு கேட்குறீங்க இடம் கொடுத்தல் அதனுடைய அதனுடைய தன்மை என்ன சப்தம் இப்படி இருக்குதுன்னு அவன் சொல்ல போகிறான் நாம் என்ன சொல்ல போக வரோம் அந்த வார்த்தையே நாங்கள் மித்யாங்கிற அர்த்தத்தல்லையும் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது அதை நிரூபணம் பண்ண போகிறோம் அது அடுத்த ஸ்லோகத்தில் வருது ஸ்லோகம் அறுபத்தொம்போது படிக்கலாம் வகாஷாத்மகம் தச்சேத் அசத்தி சித்தியதம் பிசோச்சநேதி வீசேத்வியக்தவ அவகாஷாத்மகம் தச்சேத் சிந்தம் சதோச்ச நேதி வீசேத் இங்க நாம் ஆகாசத்திற்கு இடம் கொடுத்தலுங்கிற ஒரு ஸ்வரூபம் சொன்னோம் நீ அதைவே சொன்னு சொன்னால் அந்த இடம் கொடுத்தல் அப்படிங்கிற வார்த்தையை இல்லாதத்தையும் குறிக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார் பதில் பிறகு சத்து வேற ஆகாசம் வேற இது சப்தத்துடன் சப்தங்கிற குணத்தோடு இருக்குது அது குணம் இல்லாமல் இருக்குது ஏற்கனவே நம்ம ரெண்டும் வேற வேறன்னு பிரிச்சிட்டோம் அப்படி சொன்னால் கூட சத்துங்கிறது இருத்தல் அதுக்கு வேறாக இருக்கிறது அசத்தாக இருக்கணும் இல்லாமத்தே இருக்கணும் இதை ரெண்ட வச்சு பார்த்தாலும் உண்மையிலே ஆகாசம் இல்லைன்னு சொல்கிறாரு இங்கே எப்படின்னு பார்ப்போம் நீ வந்து ஒருவேளை அசத்து சத்து வந்து இது வந்து ஆகாசம் வந்து சத்துலேருந்து வேறு தான் ஆனால் அசத்து இல்லை இருக்குதுன்னு சொன்னேன்னு சொன்னால் உன் வார்த்தையில் முரண்பாடு இருக்குங்கிறாரு ஏற்கனவே பார்த்துட்டோம் பிரம்மன் வேறு ஆகாசம் வேறு பிரம்மனுங்கிறது சத்து ஆகாஷங்க ஆகாசங்கிறது அதுக்கு வேறாக இருக்குது சத்துக்கு எதிரானது என்ன வேறானது அசத்து இருத்ததற்கு வேறானது இல்லாதது ஆனால் நீ என்ன சொல்கிற அதுக்கு வேறானது தான் ஆனால் ஆகாசம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் வார்த்தையிலே முரண்பாடு வருது அதனால் அது இல்லைன்னு சொல்வார் சொல்லி அதை நிறுவனம் பண்ணி அடுத்த சுலோகத்தில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமெல்லாம் சொல்லி அதை முழுமையாக மித்தியா அப்படிங்கிறத காமிப்பார் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பொருளுக்கு ஒரு லட்சணம் சொல்லணும்னு சொன்னாலே அந்த பொருள் உண்மையிலே இருக்கணும் இல்லாட்டி லட்சணம் சொல்ல முடியாது முயல் கொம்புன்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லுங்கன்னா முயல் கொம்பு எங்கேயாவது பார்த்துருக்கோமா பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது இப்போ காணல் நீர் இருக்குது உண்மையிலே இல்லை காணல் நீரை பார்த்துட்டு அந்த தண்ணி எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் ஆழமாக இருக்கா அந்த இடத்துல நிறையா இருக்கா கொஞ்சமாக இருக்கா எதாவது சொல்ல முடியுமா தெரியுது அவ்வளவுதான் இல்லாததுக்கு முழுமையாக லட்சணெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் நாம் என்ன பண்ணி இல்லாததுக்கு ஒரு லட்சணத்தை சொல்லிட்டோம் என்ன சொல்லிட்டோம் ஆகாசத்துக்கு இடம் கொடுத்தல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கமா இல்லைங்களா அந்த இடம் கொடுத்தல்ங்கிறதே இல்லாததை குறிக்குது அதை இங்கே எப்படி சொல்ல பார்க்க போகிறோம் பார்ப்போம் பிறகு சப்தம் ரெண்டு இருக்கு இப்போ அது ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு பெட்டியில் இடம் இருக்குன்னு சொன்னேன் என்ன அர்த்தம் முதல்ல சொன்னேன் அங்கே இடம் இல்லைன்னா வேறு எதோ இருக்குன்னு சொன்னான் இப்போ இடம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் ஒரு பெட்டி ஃபுல்லாக இடம் இருக்குங்கிறான் அப்போ அங்கே என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் ஒன்று இல்லாமல் இருந்தால் தானே முழுசா இடம் இருக்கும் எங்கே இடம் இருக்குன்னு சொல்கிறீங்களோ அங்கே வேறு எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம் புரியுதா கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் இதெல்லாம் மைண்டுக்கு புத்தியை போட்டு தீட்டுற ஒரு இடத்துல இடம் இருக்குன்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்கிறோம் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொன்னால் இடம் இருக்குன்னு அர்த்தம் இடம் இருக்குன்னு என்ன அர்த்தம் முழுச இடம் இருக்குன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் புரியுதா அப்போ எங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்கிறோமோ அங்கே ஒன்றுமே இல்லைங்கிற அர்த்தத்தை அது குறிக்குது நாங்கள் இடம் ஆகாசத்தின் சொரூபம் சொல்லும் பொழுதே இடம் கொடுத்தல் ஆகாசத்தின் சொரூபம்னு என்ன அர்த்தம் அங்கே எதுவுமே இல்லைங்கிற மீனிங் தான் அது பொருந்தது அதனால் நீ இடம் கொடுத்தல் ஆகாசத்தின் தன்மைன்னு சொன்னீன்னா அங்கே இல்லைன்னுதான் அர்த்தம் உண்மையிலே <ம்ம்பேல்> ஆகாசங்கிறது ஒன்றுமே இல்லைன்னுதான் அர்த்தம் சொல்லி இதை வச்சு முதல்ல சொல்கிறார் பிறகு ஆகாசம் <laughs> <laughs> வேறு சப்தம் வேறு அப்படின்னு பிரித்தோம் ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிறது இது தொடர்ந்து வர்றதுனால வேறு வேறேன்னு சொன்னால் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தம்னா ஆகாசத்தினுடைய ஒரு குணம் என்ன சப்தம்னு பார்த்தோம் அப்போ ஆகாசம் குணத்துடன் கூடியது பிரம்மன் என்னது குணம் இல்லாதது நிர்குணம் தான் அது அது நிர்குணம் இது அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்போ சத்திலிருந்து பிரம்மனிடமிருந்து ஆகாசம் பேராக இருக்குது இது சகுணம் அது நிர்குணம் ஆப்போசிட்டாக இருக்குது ஆகாசத்தினுடைய தன்மை பிரம்மனுடைய தன்மை இருத்தல் என்றால் ஆகாசனுடைய தன்மை இல்லாதது ஏன்னா அதுக்கு வேறாக இருக்கே இது குணத்தோடு இருக்குது அது குணம் இல்லாமல் இருக்கு அப்போ பிரம்மன் குணம் இல்லாததுக்கு அது சத்து இது குணத்தோடு இருந்தது அது வேறாக இருக்குது வேற இருக்குதுனாலே சத்துக்கு ஆப்போசித் என்ன அசத்து இல்லாததுன்னு சொல்லி ஆகணும் இடம் இருக்கிறது என்று சொன்னாலும் அங்கு இல்லை ஆகாசத்துக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் சத்திற்கு வேறானது என்று சொன்னாலும் சத்துக்கு வேறானது அசத்து தான் இல்லாததுதான் இருத்தலுக்கு வேறானது இல்லாதது இருத்தலுக்கு எதிரானது இல்லாதது அப்படி பார்த்தாலும் ஆகாசம் உண்மையில் இல்லை ஆனால் நீ என்ன சொல்கிற சத்துக்கு வேறுங்கிறத ஒத்துக்கிட்ட முதல்ல சொல்லி நிறுவனம் பண்ணியாச்சு ஏன்னா பிரித்து சொல்லியாச்சு ஆனால் இருக்குதுன்னு சொல்கிற அப்போ இல்லை இருக்குது முரண்படுறது மாதிரி வார்த்தைகள் வருதே அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி கேள்வி கேட்டு அடுத்ததில் பதில் சொல்கிறார் திருப்பி இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் அது ஒன்று இடம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒன்று இல்லை பிறகு சத்துக்கு வேறான்னு சொன்னாலும் அது அசத்து தான் அப்படி இருக்கிற பொழுது நீ வந்து அசத்து வேறானன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொன்னால் உன்னுடைய வார்த்தையில் முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற அர்த்தத்தை பார்த்துடலாம் எளிமையான ஸ்லோகம் தான் இது கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதான் விஷயம் அவ்வளோ தான் அவகாசாத்மகம் அவகாசாத்மகம் இடம் கொடுப்பது தத் அது ஆகாசம் என்று கூறினால் சேத்துனா கூறினால் அவகாசாத்மகம் தச்சேத் அதை பிரிக்கணும் தச்சேத்துன்றிருக்கு தத்து சேத்து இடம் கொடுப்பது ஆகாசம் என்று நீ கூறினால் பிறகு அசத்து ததிதி அப்படின்ற தத் அசத் தத்தி அதை பிரிச்சம் சொன்னா அசத் தத் அசத் அசத் என்று இல்லாதது என்று தத் அந்த ஆகாசம் இல்லாதது என்று சிந்ததாம் சிந்தியதாம் சிந்தியதாம்னா புரிந்துகள் ஆகாசம் இடம் கொடுப்பதுன்னு சொன்னா அங்க எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்க அப்படிங்கிறார் இல்லாதது என்று புரிந்துகள் ரெண்டாவது வரி பின்னம் பின்னம் சதோச்ச நேதி பின்னம்னா பின்னம் சதக சத்திலிருந்து வேறுபட்டது அந்த ஆகாசம் சத்திலிருந்து வேறுபட்டது ஆனால் ந அசத் ந அசத் சதக அசத் சே இதின்னு இருக்கிறது பிரிக்கும் போது நாயதி அசட்சன்னு வரும் அசத்து நே இதி மாத்தி வார்த்தையை போடணும் நே அசத்துன்னு அசத் அல்ல சத்திலிருந்து வேறுபட்டதுன்னா அசத் அல்ல சே இதி என்றும் வக்ஷி சேத் நீ கூறினால் கடைசி வார்த்தை தவ உனது வார்த்தையில் வியாகதி முரண்படுகின்றது உனக்குல் பரஸ்பர விரோதம் இருக்கின்றது இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அங்கே ஒன்று இல்லைன்னு அர்த்தம் சத்திலிருந்து வேறுபட்டதுன்னு அசத்துதேன்னு அர்த்தம் ஆனால் நீ இருக்குது சத்தா அசத்துக்கு வேற சத்துக்கு வேறானுன்னு சொன்ன அசத்து ஆனால் அசத்து அல்ல அது இருக்குன்னு நீ சொன்னால் அவன் வார்த்தையிலேயே முரண்பாடு வருகிறதுங்கிறார் அது என்ன சொல்கிறான் நாம் சொன்ன லட்சணத்தே பூரபக்ஷி சொல்கிறான் இடம் கொடுக்கறது ஆகாஷாதனுடைய சுரூபம்னு சொல்கிறான் இடம் கொடுக்கறதுனாலே இல்லைன்னு அர்த்தம் பிறகு சப்தங்கிற குணத்தை சொல்லியோ இல்லை சத்துக்கு வேறானது ஆகாசம்னு சொன்னாலோ அது அசத்துங்கிற மீனிங்கில் வந்துடுது ஆனால் நீ அசத்தும் அல்ல அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை முரண்படுகின்றது என்று சொல்லுகின்றார் அது எப்படிங்கிறது அடுத்த செலோகத்தில் விரிவாக விளக்கிற பார்க்குறாங்க அடுத்த செலோகத்தில் என்ன சொல்ல போகிறான் இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நீ சொன்னால் அசத்துங்கிறது லாஜிக் படி வருது ஆனால் கண்ணில் நேர பார்க்குறத போய் எப்படி இல்லைன்னு சொல்லுவ அனுபவத்தில் ஆகாசம் இருக்கே அதனால் நான் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்லப் போகிறேன் அதுக்கு விளக்கத்தை அவர் சொல்ல போகிறார் அது எழுபதாவது சுலகம் படிக்கலாம் புரியுதா கஷ்டமாக இருக்கா கொஞ்சம் புத்தியை ஏன்னா அந்த ஆகாசம் மித்தியான்னு புரிஞ்சாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது எப்படி உண்மையிலே இல்லைங்கிறதுக்கு டெக்னிக்கலாக சில வார்த்தைகளை சொல்லி விளக்குறாரு அவ்வளோதான் இல்லை இல்லைன்னு சொல்லி ஆகாஷம்னாலே உண்மையிலே அந்த பொருளே இல்லைன்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் அந்த ஆகாஷங்கிறத ஒரு வஸ்துவாகவே சில பேர் எடுத்துக்கிறது இல்லை அதை நாம் தான் அதை சொல்கிறோம் சொல்லி பிறகு அதுலேருந்து அதை பிரித்து ஒவ்வொன்றா நம்ம சிருஷ்டியை பற்றியெல்லாம் இந்த பஞ்சபூரத்தில் சொல்லியிருக்கோம் இப்போ இவ்வளோ சுலகத்தை பார்க்கலாம் ூஷணம் மாய கஷமான தன்மிஸ்வன கஜாதிவத் பாதி பாதி தீசேற்பாது நாம பூஷணம் மாயி கஷ்யதே யதசற்பாசமான தன்மித்யாம் நீங்கள் சொல்கிறது இப்படி பார்த்தா இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அனுபவத்தில் ஆகாசம் இருக்கே அப்படின்னு பூர்வ படித்து கேட்குறான் அனுபவத்தில் ஆகாசம் இருக்கு அதில் தானே எல்லாமே உட்காந்துருக்கு அப்படி சொன்னால் பதில் என்ன சொல்கிறாருன்னா அனுபவத்தில் விளங்குது அது மாயையினுடைய வேலை அப்படிங்கிறார் இல்லாததை இருக்கிறதா காமிக்கிறது மாயையினுடைய வேலை அப்படிங்கிறார் மாயை போய் இல்லாத இதுக்கு இருக்கிறத காமிக்கணும்னா அதுக்கு ஒரு அழகம் இல்லாத இருக்கிறதா காமிக்கிறது மாயைக்கு ஒரு அலங்காரம் அப்படிங்கிறார் அப்படி இல்லாததை இருப்பதாக காட்டுவதற்கு பேர் மித்தியான்னு பேர் அது மாயைக்கு ஒரு அலங்காரம் எப்படின்னு சொன்னால் சொப்பனத்தில் உள்ள யானையை போலேன்னு ஒரு உதாரணம் சொல்கிறார் சொப்பனத்தில் யானையை பார்க்குறோம் நல்லா பார்க்குறோம் யானையை அனுபவிக்கிறோம் ஆனால் உண்மையிலே இருக்கான்னா இல்லை அப்படிங்கிற உதாரணத்தை சொல்லி இந்த சுலோகத்தை விளக்கிறார் விளக்கத்தை பார்க்கலாம் ஆகாஷம் இல்லை என்று சொல்ல முடியாது காரணம் அனுபவத்தில் இருக்கிறது அவன் சொல்கிற கருத்து நம்ம லாஜிக் படி அனுபவம் இல்லைன்னு சொல்லி நிரூபணம் பண்ணுறோம் எப்படி இடம் இருக்கிறதுனாலே இல்லை ஆகாசம் லட்சணம் இடம் இருக்கிறது பிரம்மனுக்கு வேறாருன்னா பிரம்மனுடைய சொருபம் இருக்கிறது அதுக்கு வேற ஆனது இல்லாததாக இருக்கணும் அப்படி ரெண்டு வழியில் பார்த்தாலும் ஆகாசம் இல்லைன்னு அர்த்தம் அப்படி நாம் சொல்கிறோம் அவன் என்னம் சொல்லு நான் அனுபவத்தில் பார்க்குறேன் அப்படிங்கிறான் அப்படி இல்லாததை இருப்பதாக காமிப்பது மாயையினுடைய வேலை அது மாயைக்கு அலங்காரம் சொல்கிறார் பொ பொ பொதுவாக ஒரு விஷயத்தை பார்த்தா உங்களே பொய்யாக இருக்கும் நீ சொல்கிறதெல்லாம் பொய் பாம்பான் நான் இந்த ரெண்டு கண்ணால் பார்த்தேன் நீ எப்படி பொய்ன்னு சொல்கிற சொல்லுவோமா நான் இந்த ரெண்டு கண்ணால் பார்த்தேன் நீ அதை போய் பொய்யின்னு எப்படி சொல்ல முடியும் சொல்கிறோமா சில நேரம் ரெண்டு கண்ணில் பார்க்குறது பொய்யா நிறையா இருக்குது எப்படின்னு பார்க்கலாம் அப்படி அனுபவத்தில் உள்ளதை நீங்கள் எப்படி இல்லை என்று சொல்கிறீர்கள் இல்லாததை இருப்பதாக காட்டுவது தான் மாயையின் வேலை இல்லாத இருப்பதை காமிச்ச அது பொய் இல்லையா தப்பான செயல் இல்லையாண்ணா இல்லை அது ஒரு அலங்காரம் மேஜிக் ஷோ இருக்குது ஒரு மாயாவியிருக்கான் அவன் என்ன பண்ணுறான் அந்த மேஜிக் மே என்ன பண்ணுறான் ஒரு பெட்டியை திறந்து காமிப்பான் ஒன்றுமே இருக்க திடீர்னு ஒரு புறா எடுத்து காமிப்பான் அங்கே இல்லாததை காமிக்கிறானா இல்லைங்களா அதை தான் நான் விரும்பி திருப்பி எப்படி வந்துச்சு இதுதானே இந்த மா மேஜிக் ஷோவில் வேலைவேன் அதுதான் நம்ம பணம் கொடுத்து பார்க்குறோம் எங்கே வந்து இல்லாத திடீர்னு காமிச்சா நம்மளுக்கு வந்து அதில் ஒரு ஆர்வமே வருது உண்மையாக இல்லைங்களா சினிமாவில் ஹீரோ என்ன பண்ணுறார் தெரியுமா யாராலும் செய்ய முடியாத செய்வார் இப்படி ஒரே அடி அடிப்பார் பத்து பேர் அப்படியே பந்து மாதிரி சுருண்டு போய் விழுவான் எங்கேயாவது உலகத்தில் நடக்குமா இங்கே பாருங்கள் இப்போ வர சினிமாவில் பார்க்குறோம் அந்த காலத்தில் அப்படி காமிக்க மாட்டாங்க ஓரளவுக்கு தான் காமிப்பான் இவர் ஒரே அடி அடிப்பார் பத்து பேர் வருவான் பத்து பேரும் அப்படி சுற்றி போய் விழுவான் இது நடக்குமான்னு யாராவது யோசிக்கிறோமா ஆனால் எவ்வளவு ரசிக்கிறோம் அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு படத்தை பார்க்கும் ஆ என்ன அடி அடிக்கிறான் பாருன்ட்டு பார்க்குறோமா இல்லைங்களா அங்கே இல்லாததை நடக்காததை காமிச்ச உடனேதான் நம்ம விரும்பியே பார்க்குறோம் இதே சினிமா வேலை அந்த வேலையை மாயை பண்ணுது இல்லாததை இருக்கிறதா காமிக்கிறது இங்கே என்ன சொல்கிறாரு சொப்பனத்தில் உள்ள யானைகள் சொல்கிறார் சினிமாவில் பாருங்கள் ஒரு சீன் சில சீன்னு பாருங்கள் எதெல்லாம் நேராக நடக்காத கனவில் காமிச்சுருவான் இப்போ ரெண்டு பேர் வந்து அப்படியே பாட்டு படிச்சுட்டு போவாங்க அப்படியே போய் வேறு ஒரு கிரகத்தில் போய் அப்படியே சுற்றுற மாதிரி காமிப்பான் இது நடக்குமா பறந்து போக முடியுமா பறக்கிற மாதிரிலாம் காமிப்பான் மனுஷன் பறக்குறது மாதிரி ஏன்னா கனவு கனவாக காமிச்சிருவான் நேரில் காமிச்சா அது எப்படி முடியும்னு கேள்வி எட்டுருவோம் அதை கனவு சீனாக போட்டு காமிச்சிருவாங்க அப்போ அந்த கனவுல தான் இல்லாத இருக்கிறதாக காமிக்கிறது மாதிரி அது மாதிரி தான் இது உண்மையிலே பகவானுடைய கனவு எது நம்மளுடைய கனவில் நாம் ஒரு உலகத்தை உற்பத்த உற்பத்தி பண்ணுறது மாதிரி கடவுளுடைய கனவு தான் இது இப்போ இது ஒரு வேற ஒரு இடத்துல விசாரம் வருது அனுபவத்தில் இருக்குது இப்போ கனவுல இருக்குது கனவுல வந்து ஒருத்தர் வந்து பணம் சம்பாரித்து கோடி ரூபா லாபம் கிடச்சிடுது விழித்து பார்த்தா பணம் இல்லை அந்த பணம் இங்கே பிரயோஜனம் இருக்கா கனவில் வந்த பணம் விழிப்புல பிரயோஜனம் இருக்கா அப்போ அங்கே சந்தோஷமாக இருக்கான் விழிச்ச உடனே என்னாச்சு ஐயோ இல்லையன் இருக்கு அப்போ அங்கே உள்ள பணம் இங்கே பிரயோஜனம் இல்லை உண்மைதானே அதனால் அது கனவு பொய் அதே மாதிரி அங்கே நஷ்டம் ஆயிடுறான் கேனு அழுதுகிட்ருக்கான் ஒரு கோடி ரூபா நஷ்டமாக போச்சு விழித்த உடனே அந்த நஷ்டம் இங்கே இல்லை அப்போ அங்கே பிரயோஜனம் இருக்கு இங்கே பிரயோஜனம் இல்லை ஆனால் கனவு பார்க்கும்போது அங்கே பிரயோஜனமாக இருக்கா இல்லையா கனவுல வந்து அங்கே பிரயோஜனமாக இருக்குது பிறகு இன்னொருத்தர் லாஜிக் என்ன சொல்கிறாருன்னா நல்லா சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்ருக்கேன் அப்படியே வறுவகை சுவையோடு சாப்பிட்ட மயக்கத்தில் நல்லா தூங்கியாச்சு அது எங்கே படுத்து தூங்குறேன் ஏசி ரூமில் படுத்து அந்த சாப்பிட்டதுக்கு அதுக்கு அருமையான தூக்கம் வந்தாச்சு பசி நல்லா அடங்கியாச்சு ஏசி ரூமில் படுத்திருக்கேன் ஜெலிஜிலன்ட்டு அங்கே ஒரு கனவு வருது பங்குனி மாத வெயிலில் நேர்த்து விறுவிறுத்து பசியோடு அலைகிறேன் எப்படா பசி தீரும்னு சொல்லி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அலைஞ்ச உடனே பார்த்தா பசி கொடுமை தாங்கலை எங்கேயோ இடத்துல கொஞ்சம் கஞ்சி கிடைக்கி சாப்பாடா அப்படி நிம்மதியாக சாப்பிட்றேன் அந்த தூக்கத்தை அனுபவிச்சேன்னா இல்லையா கனவுல இந்த சாப்பிட்டது அங்கே பயன்பட்டுச்சா கனவு உலகத்தில் இங்கே சாப்பிட்டது அங்கே பயன் இல்லை அங்கே பயன் உள்ளது இங்கே பயன் இல்லை இருக்கா இல்லையா இல்லை கனவில் வந்து நல்லா சாப்பிட்டு வை நிறையா சாப்பிட்டேங்க நை நைட்டு கொஞ்சம் அரைவரையாக சாப்பிட்டு படுத்திருக்கேன் காலையில் அஞ்சரை மணிக்கு ஒரு கனவு வருது அங்கே ஃபீஸ்ட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னு அருமையான ஒரு ஃபில்டர் காஃபி கொடுத்துருக்காரு அதுவும் வேணா வேணான்னு சொல்லி ரெண்டு மூணு காஃபியை ஒம்பாக கொடுத்தாச்சு சாப்பிட்டாச்சு எந்திரிச்சோடனே காஃபி கேட்பமா இல்லையா இப்போ தானே காஃபி குடித்தேன் கனவில் எந்திரிச்சு காஃபி கேட்பமாக கேட்கலையா அப்போ குடிச்ச காஃபி இங்கே பிரயோஜனப்பட்டுச்சா அது அனுபவத்தில் இருந்தா இல்லையா அனுபவத்தில் இருக்கிறது பலன் கொடுக்கறதுனால அவன் உண்மைன்னு சொல்லிட முடியாது அது அங்கே பலன் இருக்குது அதே மாதிரி இங்கே பலன் இருக்குது அங்கே இல்லை அங்கே இருக்கிறது இங்கே பலன் இல்லை அதனால் பலன் கொடுத்தால் மட்டும் உண்மைன்னு சொல்லிட முடியாது அனுபவிக்கிறத மட்டும் உண்மைன்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிறார் கனவுல பார்க்குற யானை எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும் அது மாதிரி இல்லாததை இருப்பதாக காட்டுவது தான் மாயையின் வேலை அது இன்னொன்று இடத்துல சொல்கிறாங்க சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்க பொருள்கள் வந்து அந்யதா சித்தக ஞானிக்குன்னு சொல்லுவாங்க அந்யதா சித்தகன்னு அபரோக்ஷ அனுபதியில் ஒரு ஸ்லோகம் வருது ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ஞானிக்கு இந்த உலகம் எப்படின்னா அந்யதா சித்தகை இருக்கான் இருக்கும்போதே அவனுக்கு பயன் இல்லையா இந்த உலகத்தில் எல்லா பொருளுமே அவனுடைய சுகத்துக்கு இந்த பொருள் எதுவுமே பயன்படாதான் ஞானியினுடைய சுகத்துக்கு இருந்தாலும் இல்லாதது மாதிரியான் வீட்டில் நம்மளுக்கு வயசாகி போச்சுன்னு வச்சுங்க நம்ம அந்நியதாசித்தாதான் வீட்டில் நம்ம இருந்தாலும் அங்கே ஒரு பிரயோஜனம் இல்லை ஏதோ ஒரு பொருள் இருக்குது அவ்வளோதான் அவங்களுக்கு நம்மளால் ஒரு பலனும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ இருக்கார் பெரிய ஒரு வயசான வயசு தாத்தா இருக்கார் அங்கே நம்ம அந்நியதாசித்த ஆயிடுவோம் அதுக்கு முன்னாடி நாம் ஆய்க்கிறேன் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே நாம் உலக பொருள்கள் அந்நியதாசியத்தை வாய்க்கிறேன் நாமும் அந்நியதாசித்த ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு காலத்தில் அப்படி ஆகும் அதான் இருக்கார் இந்த அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க அந்நியதா சேர்த்தாவுக்கு ஒருத்தன் கொய்யவன் பானை செஞ்சுக்கிட்டு இருந்தானான் பானை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கழுதை பார்த்துக்கிட்டு நினச்சேன் அந்த மண்ணெல்லாம் ஏற்றிட்டு வரணும்னா அந்த கழுதை அதை வந்து எல்லாம் மண்ணை கொட்டிட்டு அதை கட்டி போட்டிருக்கான் இப்போ அந்த பானையை கொயவன் செய்கிறான் பானை செய்யறதுக்கு மண் கொயவன் இருக்கான் கழுதை பக்கத்தில் நிற்குது பானை செய்யறதுக்கு காரணம் கழுதையின் சேர்த்துன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும் கழுதை சும்மா நிற்குது கழுதை இல்லாட்டாலும் பானை செய்வான்மை இதுக்கு கழுதை காரணம்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும் அது அங்கே அந்நியதா சித்தக கழுதை அது வந்து சும்மா இருக்குது அவ்வளோதான் பயனற்று இருக்குது உலகத்தில் ஞானிக்கு உலகப் பொருள் எல்லாம் அந்நியதா சித்தாவாயிருமா பயன் இல்லாமல் ஆயிடுமா அது மாதிரி உண்மையிலே அப்படித்தான் இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பயனுள்ளதாக நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சித் சொன்னார் ஒரு நாள் சித் பவானந்தர் தபவனம் அங்கே வந்து காலேஜ் பையங்களாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க பெரிய ஸ்ட்ரைக் நடந்துச்சு எல்லா காலேஜும் ஸ்ட்ரைக் நடக்கும் அந்த காலேஜும் ஸ்ட்ரைக்கே பண்ண மாட்டாங்க ஒரு இடம் நடந்துருச்சு இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் எண்பத்தி ஆறுக்கு முன்னாடி அவர் இருந்தது எண்பத்தாறுலேயே அவர் போயிட்டாங்க அப்போ வந்திருக்கார் சாமி வந்திருக்கார் அவர் பிரசிடெண்ட் சாமி அவர் தான் சித் நம்ம சாமி ஓங்கார குருநாதர் அவர் வந்த உடனே இங்கேலாம் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு இருக்கார் அவன் ஏதோ பண்ணிட்டுருக்கா பாருங்கள் மற்ற காலேஜுக்கும் இந்த காலேஜுக்கும் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த காலேஜை கட்டியிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணினீங்கன்னா காலேஜ் எழுத்து முடிடுவேன் அவர் சொன்ன வார்த்தை இந்த காலேஜ் இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் இல்லாட்டாலும் இது அப்படியே இடிஞ்சி நான் ஒன்றுமே இல்லாமல் போனேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அவருக்கு அந்த காலேஜ் இருக்கிறது படிக்கிறது அந்நியதா சித்தகை ஏதோ நல்லது நடக்கும் பண்ணியிருக்காரு உள் மனசில் அப்படியே சொன்னார் இது இருந்த இல்லாட்டி என்ன எனக்கு அதை பற்றி கவலை எழுத்து முடித்து போயிடுவேன் திருப்பி தரக்கவே மாட்டேன் அவ்வளோ லட்சம் கோடிக்கணக்கான இழுத்து முடிட்டு போய்கிட்டே இருக்கு கோமணத்தை கேட்டிட்டு போயிடுவேன்ட்டார் இரு அதை வந்து சும்மா பேருக்கு பயன்படுது உண்மையிலேயே அவரை பொறுத்தவரையில் அது பயன் அற்றது தான் மற்றவனுக்காக பண்ணியிருக்கார் அது மாதிரி பயன் இருக்குது பயன் இல்லை எதுவுமே பயன் உண்மையிலே பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி கனவுல யானை வந்த யானை எப்படி பயன் அது மாதிரி இந்த உலக பொருட்கள் நான் அப்படித்தேன் இது மாயையினுடைய ஒரு அலங்காரம் ஒரு காட்சி ஒரு பொய்த் தோற்றம் எப்படி மாயாவி மேஜிக் ஷோவில் இல்லாததை காமிக்கிறானோ அப்படி இல்லாததை இந்த மாயை காண்பிக்கிறது அதனால தான் இது தெரியுதே ஒளிய உண்மை அனுபவத்தில் உண்மையிலேயே அது இல்லவே இல்லை அப்படிங்கிறார் இந்த சொப்பனம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா சொப்பனம் வர்றது காரணம் அங்கே பிரமாணம் மனம்ங்கிற ஒரு பிரமாணம் இருக்குது நம்ம கண்ணு வழியாக காது வழியாக எதை பார்த்தாலும் அங்கே மனசு கரெக்டாக வேலை செய்யணும் விழிப்பில் மனசு கரெக்டாக வேலை செய்யும் உறக்கத்தில் மனசு ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு கம்ப்ளீட்டாக ஒடுங்கிரும் ஒடுங்கிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியலன்றுருவான் அங்கே மனசு அறகுறையாக வேலை செய்யும் அந்த அறகுறையாக வேலை செய்கிறதுனால ஏற்கனவே பதிவானதை குழப்பி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தோற்றமாக காமிச்சுங்க கனவில் அங்கே பிரமாணம் மனங்கிற சரியான வேலை செய்யாததுனால அங்கே இந்த காட்சி தெரிகின்றது அப்படிங்கிறார் மன நல்லா செயல்பட்டால் விழிப்பு செயல்படலைன்னா உறக்கம் அறவரையாக செயல்பட்டால் கனவு இது தான் நல்லா தெரிஞ்சுன்னா கயிறு முழுசாக தெரியலேன்னாலும் ஒன்றும் இல்லை கயிறே தெரியலை அறவரையாக தெரிஞ்சுன்னா பாம்பு அங்கே அது மாதிரி இப்படி ஒரு காட்சி பொய்த் தோற்றமாக தெரிகிறது இதில் என்னன்னு சொன்னால் இப்படி இந்த ஒரு மாயையினால் ஒரு பொய்யான ஒரு உலகமே தோன்றுகிறது எப்படி கனவுல ஆகாசம் வருது வாய் இருக்குது எத்தனையோ மனிதர்கள் வர்றது மாதிரி இங்கே யானே உதாரணமாக சொல்கிற அது மாதிரி இதுவும் பொய் தான் மாயையினுடைய வேலை அப்படிங்கிறார் மாயை வந்து மறைச்சதுனால பகவானுடைய கனவுல இதெல்லாம் தோன்றி இருக்குது உண்மையிலே இது இல்லவே இல்லைங்கிறார் இறுதி முடிவு என்னென்னா ஆகாஷங்கிறது உண்மையிலே இல்லை தோற்றத்துக்கு அனுபவத்துக்கு இருக்குது ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணி பார்த்தா உண்மையிலே இல்லவே இல்லை அது மித்தியா எது காட்சிக்கு தெரிந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இல்லாமல் போய்கிறதோ அது மித்தியா காணல் நீர் கண்ணுக்கு தெரியுது பிறகு ஆராய்ச்சி பண்ணி பக்கத்தில் போய் பார்த்தா வறண்ட பூமியாக இருக்குது ஆப்போசிட்டாக இருக்குது அதுக்கு பிறகு அடுத்த ரோஜை உட்காந்து பார்க்குறோம் அப்பயும் காட்சிக்கு தெரியும் ஆனால் போ அது காணல் நீர் போக மாட்டோம் அரிய வேலை அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது மித்தியா அப்படிங்கிற புத்தி வந்துடும் இது மாயினால் இப்படி ஒரு காட்சி தெ தெரியுதுங்கிறார் எதுக்கு இந்த மித்தியாங்கிற புத்தி வரணும்னு சொன்னால் உலக வாழ்க்கையிலையே நம்மளுக்கு இந்த புத்தி எல்லாமே இருக்கணும் ஒரு வெற்றி வந்தாலோ தோல்வி வந்தாலோ நல்லது நடந்தாலோ கெட்டது நடந்தாலோ புகழ்ச்சி நடந்தாலோ இகழ்ச்சி நடந்தாலோ கோபம் வந்தாலோ அமைதியாக இருந்தாலோ அது அந்த நேரத்தில் மட்டுமே இருக்கிறது அதற்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை தற்போது வந்து போகிறது எதுவோ அது எல்லாம் மித்தியா உண்மை அல்லங்கிற புத்தி இருங்கன்னு சொன்னால் உலகத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதலிலிருந்து நாம் விடுபடுவோம் சம்சாரத்திலிருந்து விடுபடுவோம் துக்கத்திலிருந்து விடுபடுவோம் புகழ் வருது நேரத்து இல்லை இப்போ வந்திருக்கு அப்படியே மனசு அப்படியே குதூகலமாக துடிக்கும் அந்த ஆட்டம் போடும் மனசு அப்போ இது மித்தியாங்கன்னு ஒரு இகழ்ச்சி வந்துடுச்சு இதுவும் போயிடும் மித்தியா வெற்றி வருது மித்தியா தோல்வி வருது மித்தியா லாபம் வருது ஆகாசமே மித்தியான்னா அதுலேருந்து வந்த வாயு மித்தியா வாயுவிலிருந்து வந்த அக்னி மித்தியா அக்னியிலிருந்து வந்த ஜலம் மித்தியா ஜலத்திலேருந்து வந்த மண்ணு மித்தியா இந்த பஞ்சபுரத்து உடம்பு மித்தியா இந்த பஞ்சபூதத்தில் மனசு மித்தியா அதில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் வந்து போகிறது ஆதாரமான ஆத்மாவாகிய நானே சத்தியம் அழியாதவன் மாறாதவன் அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்காக இந்த கருத்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சுலோத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் எழுவது பாதீதி சேத்பாது நாம பாதி இதி சேத் பாது நாம பிரிக்க பாதினா இதில் என்ன சொன்ன விளங்குகிறதுன்னு அர்த்தம் அனுபவத்தில் ஆகாசங்கிறத சேர்த்துக்கணும் அனுபவத்தில் ஆகாசம் விளங்குகிறது உங்களே பார்க்குற ஆகாசம் தான் அனுபவமாக இருக்கு இதே என்று நீ கூறினால் பூர்வபக்ஷியை பார்த்து சொல்கிறார் எதிரால் எதிர் எதிர்வாரவனை பார்த்து என்று நீ கூறினால் பாது நாம பாது நாம விளங்கட்டுமே ஆகாச அனுபவத்தில் விளங்குதுன்னு சொன்னால் விளங்கிட்டு போட்டோம் நல்லா தெரியட்டுமே அப்படிங்கிறார் அடுத்த வார்த்தை பூஷணம் மாயி கஷ்ய தத்து தத்துனா இது இவ்வாறு விளங்குவது மாயி கஷ்ய மாயையினுடைய பூஷணம் முதல் வார்த்தை பூஷணம்னா அலங்காரம் இப்படி இல்லாததை இருக்கிறதா காமிக்கிறது மா அலங்காரம்ாமைக்குத்சத் எது இல்லையோ பாம் பாஷமானம்னால் விளங்கி கொண்டிருக்கின்றதோ எது இல்லையோ ஆனால்கிறத சேர்த்துக்கிறோம் ஆனால் விளங்கி கொண்டிருக்கின்றதோ தது மித்யா தன்மித்தியான் இருக்குது தது மித்தியா அது மித்தியா மித்தியாவுக்கு லட்சணமே என்ன தெரியுமா காட்சிக்கு இருக்குது காட்சிக்கு விளங்கி கொண்டிருக்கு ஆனால் உண்மையிலேயே இல்லை அதுக்கு பேர் மித்தியா கனவு வந்து அப்போ பார்த்தோம் அது காட்சிக்கு இருந்தது ஆனால் விழிச்ச உடனே இல்லை அது மாதிரி இந்த உலகம் அனைத்துமே காட்சிக்கு இருக்கிறது ஆராய்ந்து பார்த்தால் அது இல்லாமல் போகிறது அறிவினால்தான் காட்சிக்கு இல்லாமல் போகாது அது மித்தியா அதுக்கு உதாரணம் சொல்கிற ஸ்வப்ன கஜாதிவத்து ஸ்வப்ன சொப்பனத்தில் உள்ள கஜாதிவத்து யானைகளை போல சும்மா சிம்பிளாக யானைகள்னு உதாரணம் சொப்பனத்தில் எத்தனையோ யானைகளை பார்க்குறோம் பார்த்தா ஒன்று கூட இல்லை அது எப்படி அனுபவத்தில் உண்மையாக இருந்துச்சோ ஆனால் விழிச்ச உடனே உண்மை இல்லையோ அது மாதிரி இந்த உலகம் இவை எல்லாம் இந்த ஆகாஷம் வந்து அனுபவத்தில் இருக்குது ஆனால் அது மாயையினால் இப்படி ஒரு காட்சியை காமிச்சிருக்கு உண்மையிலே இல்லை சொப்பனத்தை போல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அனுபவத்தில் இருப்பதெல்லாம் உண்மையல்ல எல்லாம் அனுபவத்தில் இருக்குது எல்லா அனுபவம் உண்மையல்ல அனுபவத்தில் இல்லாததை இருப்பதாக காட்டுவது மாயை அது மாயைக்கு ஒரு அலங்காரம் உண்மையில் இல்லை ஆனால் காட்சிக்குள் எது இருக்கிறதோ அதுக்கு பேரு, மித்தியான பேரு, இதற்கு ஒரு உதாரணம் சொப்பனத்தில் உள்ள யானைகள் போல இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார்